வணக்கம் ஜனவரி பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் தேசிய பத்திரிகை தினம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இரண்டு வெள்ளி கிரகத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டத்தின் பெயர் சுக்ராயன் மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான மான் புக்கர் விருதிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் டக்லஸ் துவார்ட் என்பவர் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மனித கண்களால் காண இயலாதது எது இரண்டு மின்காந்தம் தயாரிக்க மின்காந்தத்தை உருவாக்க பொருள் எது மூன்று ஹைட்ரஜன் குண்டில் பயன்படுத்தப்படும் தத்துவம் என்ன இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாளை நமது நற்றினை பொது அறிவுக்குவியலில் கேட்டு முயறலாம் இணைந்திருங்கள் நற்றினையோடு நன்றி வணக்கம்